பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே युगे பகவான் கண்ணன் எத்தனையோ அவதாரங்களை செய்தொருளும் போது கீதாச்சார்தனாக இருந்து பகவத்கீதையே நமக்கு உபதேசித்தார் கீதையில் ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை விளக்குவதற்குத்தான் விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு உபதேசிக்கும் போது நாம் தற்போது பார்த்து வரும் ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார் வித்யா வினயசம்பே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிசைவபே பண்டிதாஹா சமதர்ஷினா இது கண்ணம் கீதையிலே சொன்னது பண்டிதர்கள் என்றால் சமதர்சனம் உடையவர்கள் எல்லாரையும் சமமாக பார்ப்பவர்கள் அவர் உடல் எப்படி இருக்குன்னு பார்க்காமல் ஆத்மாவிலேயே நோக்கமுடையவர்கள் வித்யாவினய சம்பே பிரே மெட்ட படித்த கடைப்பிடிக்கும் ஒழுக்கத்தோடு இருக்கும் பிராமணன் அந்தனம் அது இல்லாமல் கிடக்கும் அந்தனம் இந்த ரெண்டு பேருக்கும் ஆத்மா ஒரே மாதிரி தானே இவருடைய ஆத்மாவும் அவருடைய ஆத்மாவும் மயம் ஆனந்தமயமாகத்தான் இருக்கும் உடல்தான் வேறுபடுகிறது அத்தோடு இல்லாமல் கவி ஹஸ்தினி பசுமாட்டிடத்துக்கும் யானையிடத்திலேயும் வேறுபாடு பார்ப்பதில்லை ஏன்னா அது ரெண்டு இருக்கிற வேறுபாடே உள்ளே இருக்கும் ஆத்மாக்கள் இருவர் அவ்வாத்மா அறிவாலோ ஆனந்தத்தாலோ சமமாகத்தான் இருக்க வேண்டும் சுனிசைவபாகேச்ச நாயையோ அல்லது நாயையே அடித்து மாம்சத்தை உண்ணுபவனோ இவ்விரண்டு பேருக்கும் வேறுபாடு பார்க்க கூடாது அனைவரையும் ஆத்மாவாகவே நோக்க வேண்டும் எல்லா ஆத்மாக்களையும் சமமா பார்க்க கற்க வேண்டும் உடல் வேறுபாட்டை கலைந்து ஆத்மாவில நோக்கோடு இருக்கிறது யாருக்கோ அவன் பண்டிதன் என்று கண்ணன் ஜீட்டையில் தெரிவிக்கிறார் வித்யாவினய சம்பே பிரணே கவி ஹஸ்தினி சுனிசைவ சபா கேட்ட பண்டிதாக சமதரிசினா நாம இப்ப விஜுரனுடைய உபதேசத்தின்படி பண்டிதனுக்குரிய அடையாளங்களைத்தான் பார்த்துன்னு வரும் இப்ப இந்த அடையாளம் என்ன சொல்றது எல்லாரையும் சமமா பார்க்கணும் இதத்தான் பிரம்ம தரிசனம்னு சொல்லுவார்கள் எல்லாரையும் சமமா பாக்குறதுன்னா என்ன அர்த்தம் கண்ணுக்கு நேர பாக்குறச்சே இவர் ராமன் இவர் கண்ணன் இவர் நரசிம்மன் இவர் வாமனன் உடல்ல எத்தனையோ வித்தியாசம் தெரிகிறது அந்தந்த பேரை நாம வச்சுருக்கோம் இவர் ஆண் இவர் பெண் உயரமானவர் குள்ளமானவர் பருத்தவர் மெலிந்தவர் கருப்பானவர் சகப்பானவர் எத்தனை வேறுபாடுகள் உள்ளன எப்படி சுவாமி சமமா பார்க்க முடியும்னால் வேறுபாடுகளை தூண்டி விடுவது உடல் வேறுபாடுகளை களைந்து சாமியத்தை சமமான தன்மையை காட்டுவது ஆத்மா ஆகையால் ஆத்மாவில் நோக்கு படைத்திருக்க வேண்டும் யார் உடல்ல இருக்கிற வேறுபாடுகளை கலைந்து உடலை பார்ப்பதை விடுத்து உள்ளே இருக்கும் ஆத்மாவை பற்றி உண்மையறிவு பெறுகிறானோ அனைவரையும் சமமாக பார்க்கிறானோ அவனே பண்டிதன் இதுதான் நாம் அடைய வேண்டிய உண்மையான நலமை எதற்குள்ள நாம பார்த்தாலும் அதற்குள் இருக்கும் ஆத்மாதான் கண்ணுக்கு புலப்பட வேண்டும் அவ்வாத்மாக்கள் அனைவரும் சமம்னு சொல்லுகிறோம் நாம் கண்ணால் பார்க்கிற பொருட்கள் அனைத்தும் அதத்தனை அழியக்கூடியவை ஆத்மாதான் அழிவில்லாதவர்னு பார்க்கிறோம் இந்த உயர்ந்த கருத்தை கீதையிலேருந்து எடுத்துப்போம் இப்போ ஒன்று சொன்னார் நேற்றிக்கு பார்க்கும் போது தெரிவித்தேன் அவர் சொன்னது யாரு எது ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ எது ஒன்றை மனநம் பண்ணினால் மனநம் அனைத்தையும் பண்ணினதாகுமோ எது ஒன்னை கேட்டுவிட்டால் கேளாத அனைத்தும் கேட்டதாகுமோ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்க வேண்டும் பண்டித்தண்ணா யாருன்னு விதரன் இலக்கண சொன்னார் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும் நமக்கு என்ன சந்தேகம் வந்தது கத்தது கைமண்ணளவு கல்லாதது உலகளவாயிற்றுமா இருக்க முடியாது அதுக்கு தான் சாந்தோக்கிய உபநிஷத்திலேருந்து கதை தெரிவித்தேன் ஸ்வேதகேது பிள்ளை உத்தாலகர் தந்தை ஸ்வேதகேது பன்னெண்டு வருஷம் பாடசாலையில போய் படிச்சுட்டு வந்தார் தந்தையார் கேட்டார் உத்ததம் ஆதேசம் அப்ராட்சியா ஏன அஸ்ருதம் சுத்தம் பவதி அமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜாதம் அந்த ஆதேசத்தை அறிந்து கொண்டாயா எத்தை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகிறதோ அதை தெரிஞ்சியான்னு கேட்டார் சேத்தகேத்துக்கு சந்தேகம் வந்தது எப்படி தந்தையே ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகும் அதுவே எனக்கு புரியலையே என்று மறுத்தான் தந்தையார் பதில் கூறினார் மண்ணை அறிந்து கொண்டால் மண்ணால் ஆக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் அறிந்ததாகிறது மண்ணென்றே தான் எல்லாம் உண்மை அந்த விஷயத்தை அவர் அழகா விளக்கினார் அதை ஓரளவு நேற்றுக்கு சொல்லிருந்தேன் தொடர்ந்து பார்த்து அதனுடைய முக்கியமான கருத்தை என்னங்கறதே மனசுல வாழ்ந்தே ஆகணும் இப்ப நேற்றுக்கு இன்னைக்கு உபனிஷத்துக்களில் மிக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது நாம புரிஞ்சிருந்தோம்னா தான் சண்டை சச்சரவு மனக்குழப்பம் எந்த கட்டமும் இருக்காது உயர்ந்த சாந்தி அனைத்து நிலவும் நமக்கும் பீஸ்ஃபுல் லிவிங் கிடைக்கும் அதுக்குதான் சாஸ்திரம் இதை சொல்லிட்டு சாந்தோக்கிய உபனிஷத்தில் வாசாரம்பணம் மிருத்திகளக்கோ ஷராவம் பொம்மை மண்ணால் ஆக்கப்பட்ட அனைத்தையும் தெரிஞ்சு விடலாம் மண்ணுங்கிற காரணத்தை தெரிஞ்சு விட்டா மண்ணால் ஆக்கப்பட்ட காரியங்கள் பொருட்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாகும் இது எதுக்காக அவர் ஒன்ன தெரிஞ்சின்றா எல்லாம் தெரிஞ்சின்றதாக தெரிஞ்சு நூட்டா எல்லாம் தெரிஞ்சின்றதாக அதே போல் பிரம்மத்தை தெரிந்து கொண்டு விட்டால் அனைத்தும் தெரிந்ததாகிறது நாம உலகத்திலே சுத்தி தெரிந்து இருக்கிற லட்சோப லட்சம் பொருள்களை தனித்தனியே தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற தேவையே இல்லை பிரம்மத்தை ஒன்ன தெரிஞ்சு நூட்டோம்னால் அந்த பிரம்மத்தின் காரியமாகவே தான் மற்ற அனைத்து பொருட்களும் இருக்கும் பிரம்மந்தான் அனைத்துக்கும் அந்த ஆத்மாவாக இருக்கும் பிரம்மத்தை நான் தெரி விட்டோம்னா பகவான நன்னா தெரிஞ்சு விட்டாத்தனையும் அறியப்பட்டதாகிறது இதுதான் தந்தையார் பிள்ளைக்கு சொல்றதுக்கு வந்தார் ஆனால் அந்த பிள்ளைக்கு இன்னொரு சந்தேகம் அது எப்படி மண்ண தெரிஞ்சின்றா குடத்தை தெரிஞ்சின்றதாகிறீர் குடம்ங்கிறது வாயும் வயிறுமாக இருக்கும் குடம் என்பது நீல வண்ணத்திலே இருக்கும் குடம் வேலைப்பாடுகளோடு இருக்கும் குடம் தண்ணீர் தூக்குவதற்கு பயன்படும் குடம் நூறு ரூபாய் பெருமானம் இப்ப நான் சொன்ன ஒன்னொன்னு ஞாபகம் சந்தோ இது எதுலையுமே மண்ணுல கிடையாது மண்ணுக்கு வாய் வயிறு இருக்காது மண்ணு நீல வரணம் பூசப்பட்டு இருக்காது மண்ணுல வேலைப்பாடு இருக்காது மண்ணை வச்சிருந்து தண்ணீர் கணத்துல மண்ணை விட்டு தண்ணீர் தூக்கறதுக்கு முடியாது அது வாயில கயத்தை கட்ட முடியாது நூறு ரூபாய் விலை இல்லை இதெல்லாம் மண்ணு இது அதுக்கு இல்லை ஆனா குடத்துக்கு இருக்கு எப்படி மண்ணை தெரிஞ்சதா குடத்தை மண்ண தெரிஞ்சா பொம்மையை தெரிஞ்சிருந்ததாகும் மண்ண தெரிஞ்சிருந்தா மண்ணத்தான் தெரிஞ்சதாகும் என்று பிள்ளை ஐயப்பட்டான் அதுக்கு தான் தந்தையார் பதில் சொல்றார் இல்ல பிள்ளாய் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறேன் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தேவ சத்தியம் மண்ணென்றே உண்மை வாசாரம்பணம் வாக்காளே தொடப்படுவதற்காக நாம பேச்சு பழக்கத்துல சொல்லணும் இல்லையோ அதுக்குத்தான் குடம்னு சொல்லிக்கிறோம் பொம்மைன்னு சொல்லிக்கிறோம் அந்த பொம்மைய ஓங்கி அடிச்சுப்பார் மறுபடியும் எந்த நிலைமைக்கு போறது மண் ஆயிடுறதா குடத்தை ஓங்கி உடச்சுப்பார் எந்த நிலைமைக்கு போறது மண் ஆயிடுறதா அப்ப மண் என்றே உண்மை மிருத்திக்காயிட்டே சொல்லுகிறோம் குடம் மட்குடம்னு சொல்லுகிறோம் அப்ப மண்ணால் ஆக்கப்பட குடம் மண்ணாகவே இருக்கும் குடம் அந்த குடத்துல பெண்ணு இருக்கு குடம்னு ஆகாயத்திலேருந்து ஒண்ணு குதிச்சுடல மண்ணு தான் அதிலும் உள்ளது ஆனா மண்ணு வேற நிலைமையை அடைந்துள்ளது இதுக்குதான் அவஸ்தாந்தர ஆபத்தின்னு சொல்லுவார்கள் மண்ணுங்கற நில மாறுறது குடங்கிற நிலையை அடையிறது எது மண்ணுதான் குடம் அடைகிறது நிலம் மாறி உருவம் மாறினபடியாலே பேர் மாறுகிறது நம்ம வாயால சொல்ல வேண்டாமா மண்ண வச்சிருந்து தண்ணீர் தூக்கினார்னா புரியாது மண்ணுக்கு நூறு ரூபாய் கொடுத்து வாங்கினார்னு சொன்னா புரியாது அதனால குடம் என்று பேச்சுக்கு சொல்லோம் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் அதனுடைய பயன்பாடு மாறுடுத்து சொல்றதுக்காகவும் குடம்னு சொல்லிக் கொள்ளுகிறோம் அப்பவும் மண் குடம் என்றே உண்மை அப்ப மண் என்றே உண்மை மண் மாறுதலுக்கு உட்பட்டு குடமோ மடக்கோ சொராமோ பொம்மையோ ஆகியிருக்கிறது அப்ப மண்ண தெரிஞ்சா கண்டிப்பா அனைத்தையும் தெரிஞ்சதான் அர்த்தம் இதை வச்சுன்னு நாம இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்ப பிரம்மென்றே உண்மை பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாகிறது பிர மாறுதலுக்குட்பட்டு அனைத்தாகவும் ஆகியிருக்கிறது இந்த லோகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களும் பிரம்மே ஏன் பிரம்மேன்னு சொல்றோம் பிரம்மமேன்னு சொன்னால் பிரம்மத்தா மாறுதலை அடைந்து பிரம்மத்தின் காரியமாகவே இருக்கும் பிரம்மன்தான் காரணம் இது தனியின் காரியம் அதை கடைசி வார்த்தை சொல்லப்பொறுது ஐததாத்மம் இதம் சர்வம் சத்தியம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ இந்த தத்வமசிங்கிற வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம் பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாரும் அந்த வாக்கியத்தை பத்தி விசாரம் பண்ணி அர்த்தம் சொல்லியிருக்கா தும் அசி தது பிரம்மம் நீ அசி இருக்கு இப்படி சிவ ஸ்வம் ஹே ஸ்வேதகேதோ நீ தத்சி பிரம்மமாக இருக்கிறாய் நீயே பிரம்மம் என்று இந்த வார்த்தை சொல்லுமா போலே தோற்றம் அளிக்கிறது அப்ப நீயே பிரம்மம்னால் நானே பிரம்மம் நீங்களே பிரம்மம் அவரே பிரம்மம் அவரே பிரம்மம் நாம எல்லாருமே கடவுளா இருக்குறாய் அப்ப நீயும் பிரம்மமும் ஒன்று ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்றுதான் இந்த வார்த்தையை பார்த்தால் தெரிய வருகிறது அப்ப ஆத்மா பரமாத்மா ஒண்ணுன்னு சொல்லிடலாமா சொன்னா என்ன ஆபத்து வருதுன்னு சொல்றேன் ஒரு நிமிஷம் வச்சுப்போம் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு நானும் நீங்களும் ஒண்ணு நீங்களும் நானும் பிரம்மமுமே ஒண்ணு நாம் ஆறுமே வெவ்வேறு வகைப்பட்டவர்கள் அல்லர்கள் அனைவரும் ஒன்று என்று பேச்சுக்காக வைத்துக் கொள்வோம் இதே போல ஆத்மாவை மட்டும் இப்ப பிரம்மம்னு சொல்ல வேண்டாம் நாம கண்ணால பாக்குற ஜட பொருட்கள் இருக்கு இந்த உடலே இருக்கு புஸ்தகமே இருக்கு எத்தனையோ இருக்கு இது எல்லாமும் பிரம்மமும் ஒன்று என்ன சொல்ல வேண்டுமே அப்ப இந்த அசித்து பொருட்கள் எல்லாம் பிரம்மமும் ஒன்று சித்தான ஜீவாத்மாக்கள் அனைவரும் பிரம்மமும் ஒன்று குற்றம் வரும் என்னென்ன உண்டோ இவை மாறுதலுக்குட்படும் அழியும் உடைக்கலாம் கட்டலாம் புதுசா பிறக்கும் இந்த தோஷம் இருக்கும் இல்லையா மாறுதலுக்குட்படும் அழியும் தொடக்கம் உண்டு முடிவுண்டு இதெல்லாம் கண்ணால் பார்க்கும் பொருட்களுக்கு இருக்கிற குற்றம் அப்ப பிரம்மும் இது இத்தனை பொருட்களும் ஒன்றே உலகமே பிரம்மம் பிரம்மமே உலகம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப இந்த பொருள்களுக்கு இருக்கிற எல்லா குற்றங்களும் பிரம்மத்துக்கு வருமே ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லிட்டோம்னா அப்ப இதனுடைய குற்றம் அதுக்கு வரணும் அதனுடைய குற்றம் இதுக்கு வரணும் ஆனா பிரம்மத்துக்கு எந்த குற்றமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்ற ஆகையால் உலகமும் பிரம்மமும் ஒன்று என்றால் ஸ்வரூபத்தாலே ஒன்று என்று கொள்ளுவது முடியாது ஒன்று ஆனா சொல்லணும் ஒன்னு சொல்லணும் ஆனா ஒன்றுன்னு சொல்லக்கூடாது சுவாமி ஏன் குழப்பரியன்னு நீங்க கேக்குறது புரியுது சாஸ்திரம் இப்படிதான் சொல்லிருக்கு பிரம்மமும் ஜகத்தும் ஒன்றுதான் ஆனால் ஒன்றல்ல ஏன்னா ஒன்றுதான் சொல்லிட்டால் அப்ப உலகத்துக்கு இருக்கிற குற்றங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு சொல்லணும் ஆத்மாவுக்கு இருக்கிற குற்றங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு சொல்லணும் ஆத்மா சுகப்படுவார் துக்கப்படுவார் அழுவார் என்னவனா பண்ணுவார் அதெல்லாம் பிரம்மம் பண்ணுமான் அதனால ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது உலகமும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது ஆனா தத்துவமசி இது நேரம் அவனை பார்த்து ஹே சுவேதகேதோ நீயே பிரம்மம் அப்படின்னு தந்தையார் சொல்றாரே யாது பொருள்னு சொன்னால் அந்த பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொண்டவர்னு அர்த்தம் பிரம்மம் ஆத்மாவாக உடலாக இருக்கும் உடலை சொல்லும் சொற்கள் ஆத்மாவை குறிக்கும் இதுக்குதான் சரீர ஆத்ம என்று ராமானுஜாச்சாரியர் தெரிவிக்கிறார் உலகம் அனைத்தும் ஆத்மாக்கள் அனைவரும் உலகம் பிரம்மத்துக்கு உடல் அப்ப உடலை சொல்றதெல்லாம் பிரம்மத்தை சொல்லும் ஒன்னு ஒண்ணு சொல்றோம்னா உடலும் ஆத்மாவும் ஒன்று என்று தானே பார்த்து கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணன் என்ன கூட்டா இந்த உடம்புக்கு இந்த பிறவிக்கு வச்ச பெயர் ஆனா அந்த பெயர் ஆத்மாவளவுக்கு குறிக்கிறதல்லவா அதே போல ஓரொரு பொருளுக்குள்ளும் உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருப்பார் அந்த ஆத்மாவுக்குள்ளும் பரபிரம்மம் இருக்கும் மூணு சேர்ந்திருந்தா தான் பொருளே அது சூரியன் சந்திரன் கிரகம் கல்லு மண்ணு மட்டை தண்ணீர் எதுவா வேணா இருக்கட்டும் அந்த ஒன்னொன்னுக்குள்ளேயும் ஆத்மா இருப்பார் அந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருப்பார் அப்ப நான் தண்ணீர்ன்னு சொன்னா முதல்ல கண்ணால பாக்குற தண்ணீரை அந்த சொல் குறிக்கும் அப்புறம் அந்த சொல்லு உள்ள போய் அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை குறிக்கும் இன்னும் உள்ள போய் அதுக்குள்ள இருக்கிற பிரம்மத்தை குறிக்கும் அப்போ அனைத்தும் பிரம்மத்தை ஆத்மாவாகண்டவை அதுதான் எல்லாத்தையும் தனக்கு உடலாக கொண்டிருக்கும் அப்ப உடலை கொள்ளும் உடலை சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்தும் பிரம்ம தடவு சொல்லித்தான் இதனாலதான் சொல்றாடி தவிர பிரம்மமும் உலகமும் ஒன்றே வஸ்து ஒன்றேங்கிறதுக்காக சொல்லப்படவே இல்லை வஸ்து வெவ்வேறுதான் ஆனா இந்த வஸ்து அதுக்கு உடலாக இருக்கிறது இதை தெரிஞ்சதிலேருந்து நாம என்ன சொலபமா புரிஞ்சு விடலாம் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டால் அதன் உடல் அனைத்தும் தெரிஞ்சின்ற சாத்த அர்த்தம் பிரம்மத்தை புரிஞ்சுமுட்டால் அதனுடைய காரியம் அதனால் ஆக்கப்பட்ட அனைத்தும் சத்தம் அர்த்தம் எப்படி தெரிந்து கொண்டால் மண்ணென்றே எல்லாம் உண்மை பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் பிரம்மம் என்றே எல்லாம் உண்மை ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் ச ஆத்மா அவன்தான் அனைத்துக்கும் ஆத்மா நாம் அனைவரும் அவனுக்கு சரீரம் நாம் அனைவரும் அவனுக்கு உடல் ஆகையால் ஆத்மாவாய் உள்ளிருந்து ஆட்சி செலுத்தக்கூடிய பிரம்மம் அதை தெரிஞ்சு விட்டோம்னால் மற்ற அனைத்தும் தெரிந்து கொள்ளப்பட்டதாகிறது தனித்தனியே சுத்தி தெரிய வேண்டாம் ஒன்றை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகிறது ஆக யார் ஒருத்தன் பண்டிதன் யார் அனைத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கானோ என்ன பொருள் யார் பிரம்மத்தை தெரிந்து கொண்டானோ அவன் பண்டிதன் என்று கொண்டாடப்படுகிறான் மேலும் பார்ப்போம்